இது ரொம்ப அருமையா நம்முடைய திருமூலர் தான் மிக அருமையா சொன்ன ஏதேனும் ஒரு பொருளை ஒருவனுடைய நினைவாக கொடுக்கின்ற பொழுது மிகச்சிறந்ததாய் தக்கவர்களுக்கு மகிழ்வோடு கொடு சும்மா நீங்க பத்தோரை மத்தியானத்துல பத்து பேர் சாப்பாடு போறேன்னு சொல்லுகின்ற பொழுது அதுல வந்து நாலு பேர் ரொம்ப நல்லவனா இருப்பான் ரெண்டு பேரு செவ்வியர் குதிக்கிறவனா இருப்பான் அவன் வந்து கை நீட்டான விட்டு கொடுத்துடறான் ஆர்க்கும் இடிமின் அவர் இவர் எந்த எனவே தர்மம் என்பது பொது நிலையில குடுத்துறது சரி அந்த நேரத்துக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் அது தர்மம் தானம் என்பது ஒரு குறிக்கோளோடு செய்வது எங்க தந்தையார் மறைந்த நாள் இன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த பத்து பேர் மணியா இருக்கணும் நல்ல திருமறை படித்து நல்ல திருநீர் அணிந்து திருக்குயர் வழிபாடு செய்து பெரியவர்களுக்கு வணக்கம் செய்து நல்ல நம்முடைய அதுதான் பொதுவாக நீ போடுற குடும் தர்மம் எனவே தர்மம் வேறு தானும் வேறு இதைத்தான் சொல்லுகிறார் தர்மம் தானம் இசை மதிவைத்தல் அப்படி ஆகவே மனதுல என்ன முதல்ல தவம் செய்யணும்னு கேட்டா ஒருவருக்காவது நாம் நல்ல நல்லவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுத்தோமா அல்லது நினைந்து தவம் ஒன்று ஒன்று ரெண்டாவது தயவு தயவு என்று சொல்றது தயவுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தயவு தாட்சிணியம் இல்லாமல் பேசுறான் ஐயா அப்படிங்கிற எனவே தயவு என்பதற்கு என்ன பண்றான் ஆனாலும் தெரியும் என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் மனசுல தெரியும் கொஞ்சம் விளக்குங்க இப்படி பல சொல்லு இப்படி பல சொல்லுமா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன் தெரியாது அதற்காக தன் மனசு பறிவு காட்டு எந்த வித காரணம் இல்லாம நம்ம வீட்டுல வந்து இப்ப வந்து பசுமாறு வந்து உயிரியாவது கண்ட பொழுது ஏதேன்னு ஊருப்பானோ பாவம் அது இது மனத்தால் செய்கின்ற தவம் இரண்டு மூன்றாவது பொரை பொரை கூட எல்லாரும் என்ன பண்ணாங்க பொறுமையா பேசி வந்து பொறுமை எழுப்பதற்கு ஏதுவா நடந்திருந்தாலும் நீ பொறுமை அருமையா கேட்டாங்க நீ பேசிட்டு என்ன பொறுமை பொறுமை என்பதற்கு என்ன தவறு நீ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொறை பொறையினா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆர்காட்ல இருக்க அன்போடு அர்த்தம் இல்ல ஒன்னு நேரம் திட்டும் என்னென்னோ செய்யறான் பாம் வைக்கிறான் அப்படி செய்யறான் மழைக்கடிவு செய்யறான் எல்லாம் செய்யறான் ஆனாலும் தள்ளிடுது அந்த மலக்கடிவு செய்வாரையும் தாங்கி கொடுக்கிறது நிலத்துல பாடு வந்து பைப் இறக்குறான் தான் தண்ணி வரலன்னு இடிக்கிறான் போட்டு இடி இடினு இடிக்கிறான் இடிக்கின்ற தண்ணி கொஞ்சம் என்ன பண்றதுப்பா எங்கிட்ட வந்தா வருமாட்டிருக்குறான் இந்த இகழ்வாரை பொறுப்பது பொறுமையே தவிர தம்மை பொழ்வாரை பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லாது பொறையும் அல்ல போடாண்ட அதான் பொறையும் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று சொன்ன இது மூன்றாவது பே வாய் இல்ல நினைப்பதே வாய்மை நினைப்பதே வாய்மை அது என்னது நினைப்பது கேட்டா பொய் சொல்லல் என்பது கூடாது என்று நினைப்பதற்கு பாருங்க அதுவே வந்து வாய்மை அதான் மெய்மை மெய் அடுத்தது என்ன சிவனை நினைத்தல் பெருமான இடையராது நினைந்து கொண்டிருக்கும் இவ்வளவு இந்தாப்பா மனதினால் செய்கின்ற தவம் இது மனதினால் செய்கின்ற தவம் இது செய்யல ஐந்து சொல்லியிருக்க நீங்களே சரி இன்னும் கூட இருக்கு ஒண்ணு தியானித்தல் ஐந்தடக்கல் ஐந்தடக்கல் அது என்னது ஐந்து அடக்குது கேட்டா இந்த ஐந்து பொடிகளையும் அடக்குவது இந்த ஐந்து பொடியும் அடக்குவதற்கு மனம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாரு மனதுல அந்த உறுதிப்பாடு இருந்தால் அந்த ஐந்தையும் அடக்கலாம் என்ன மனத உறுதி பாடு இப்ப ஒரு பாட்டு நம்ம பிடிச்சிது நீங்களா பாடும் போது அப்படி சொல்லுகின்ற பொழுது காது செவி கேக்குதுன்னு சொல்லும் போது வைராகியம் சார் ஞாயிற்றுக்கிழமையில பாருங்க சரியா நீங்க மூணு மணிக்கு விழா வச்சாலும் சரி இங்க வந்து அருமையா நூறு பேர் இருப்பாங்க இன்னும் நியாயத்துல வைக்காதீங்க அன்னைக்கு டிவி பாக்க போடுவாங்க எல்லாரும் ஏன்னா மன உரண் இல்ல மன உரன் இல்ல குத்திட்டு அதை விட இதுல என்னடா இருக்குது ரெண்டே ரெண்டு இருக்குது என்ன செய்யறே ஒளியும் ஒளியில ஒன்னும் கட்டிட்டு அழுவான் அல்லது குத்திட்டு சாகுவான் எப்பாவது அருகில் ஒன்னு ரெண்டு நல்லது வருது காரைக்கால ஐந்து ஞாயிறுமே மாலையில சரியா ஆறுக்கு தொடங்கி ஒன்பதுக்கு முடிக்கிறாங்க காரைக்கால யார் கோவில் அருமையா கூட்டம் வருது அவங்க கவலைப்படுறது இல்ல ஒலி ஒலியை பத்தி கதைகளை பத்தி கவலைப்படுறது திருச்செங்கோட்டில் அந்த மாதிரி எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் சரியா மாலை ஆறு டு எட்டு கவலைப்படுறது இல்லை அதான் இந்த மனம் ஐந்தர்கள் இது என்ன பெரியாது கருணா பார்த்துட்டு என்ன வந்துடுது அதை விட அருமையா சில கேப்பேன் தேவாரம் கேட்போம் திருவாசம் கேட்போம் அதான் ஐந்தடக்கம் செவியடக்கம் அது போல வாயடக்கம் மன அடக்கம் இப்படியாக இருப்பதெல்லாம் இது மனத்தால் செய்வது இனி வாயால் செய்வது சொல்லால் செய்வது என்னென்ன ஐந்தெழுத்து ஓதல் ஐந்தெழுத்து ஓதுவது அது தலையாய அந்த சொல்லுடைய பயன் ஏனென்றால் தெரிவித்திய கடல்ல நீஞ்சிருக்கிறோம் இதுக்கு ஒரே ஒரு புனை ஒரு ஒரு பிடி இருக்கு அந்த பிடியை பிடிச்சா நம்ம மேல கரையிடலாம் அது என்ன பிடி என்ன பிடி மணிவாசக சொன்ன சுவாமி ஒரே ஒரே பாருங்க முதலவேற கிழ இருக்கிற மாதிரி இருக்குது என்ன பேரு அலை வேற மோது சூறாவளி வேற வருது என்ன பண்றதுன்னார் ஏன்டா கண்ணு அப்படியே புரியா இங்கே வாயிருக்குள்ள உனக்கு அம்மா அப்படியே ஒரு பொண்ண புடினார் என்னன்னா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அந்த புனடா புடினார் சாமி அந்த புனை வந்து இந்தியனேன் பெரும் பிறவி எவ்வத் அடந்திரையால் ஏற்றுண்டு நீங்க அரபிக்கடலோ அல்லது வங்காள இந்து மாசம் தரும இல்ல இது பெருங்கடல் திருவள்ளுவரே பெருங்கடல் என்று சொல்றது அந்த கடல் எல்லாம் இந்த கடல் தான் பெரிய கடல் அதுல பெரும் பிறவிடந்திரண்டு ஒரு பெரிய அளா வருது திட்ட கரையில வந்து இந்து பின்னாலேயே வந்தது பக்கு எடுத்து கூட்டி நடைபெற பற்று ஒ தனியை நேர்த்த வருவாயார் என்னும் காலால் களக்குண்டு கேட்டாரு இந்த மகளிர் மாட்டு வருகிற ஆசை என்று சொல்லுகிற அவ்வப்பொழுது சார் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த புயல் காற்று அடிக்கப் போகிறது இத்தனைமையில் வேகத்தில் அடிக்கப் போகிறது என்று சொல்கிறான் அந்த காலால் களக்குண்டு அதுக்குள்ள கீழே ஒரு பெரிய சுறாமீன் இவன் கால பக்க பக்கம் ஆடுறான அப்படியே வாயில கவுது இழுத்துட்டு போலான்னு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு அலையோ அடிக்குது சூறாவளி காற்றோ மிகுகிறது கீழையோ தண்ணி ஒரு பொருள் எழுக்குது காலை பிடிச்சது இவ்வளவு நிலையில என்ன செய்யினாரு ஒன்னே ஒரு உபாயம் தான் இருக்கு அந்த உபாயம் எது புனை பிடித்து கிடைக்கின்ற அது ஒன்றுதான் துணை பிடித்து கிடைக்கின்ற எனக்கு எப்பா கரை வறுமைய ஆமா அருமையான கரை அடையலாம் அது எது முனைவனி முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை ஆட்கொண்டாய் ஒரு அருமையான கரையை காட்டினேன் நான் அப்படியே மோதி ஈரி அங்கிருந்து பாண்டி நாட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தேன் திருப்பெருந்துறை வந்தவுடனே அருமையான கரையை காட்டினேன் குருநாதனாக வந்து எனக்கு கரை காட்டினா அது என்ன பெருந்துறை எதை பெரும் திருவினை பெருந்துறை திருப்பெருந்து திருவை பெருந்துறை திருப்பெருந்துறை இந்த பெருங்கிறது இங்க வந்து எதையும் தான் போடணும் நான் சொல்லுக்கா சொன்னேன் பெருதல் என்பதற்கு வல்லினம் போடணும் பெருகுதல் என்பதற்கு இடையினம் ஆதலால் பாயினால் செய்கின்ற தவம் என்னன்னு கேட்டால் திருவைந்தெடுத்து ஓதல் என்று சொன்னிகம் ஐந்தடுத்து ஓதல் மனு பஞ்சசாந்தி பஞ்சபிரமந்திரம் வணக்கம் பெருமானுடைய எனவே ஒன்று திருமைந்தெழுத்து அல்லது இந்த மாதிரி ஐந்து முகத்துக்கு வணக்கம் சொல்லுகின்ற இந்த மந்திரம் அது உனக்கு செய்கின்ற தருமம் ரெண்டு மறை பேசு சதஉருத்திரம் உரைத்தல் தோத்திரம் நீங்க வேற எதுனாலும் சரி திருவாசகமோ திருமுறைகளோ மற்றதோ அப்படி சொல்லுவது அதெல்லாம் கூட சொல்லுவோம் அது வாய்னால் செய்கின்ற மந்திரம் இதெல்லாம் உரைத்தல் பெரும் தருமம் காசகலை எடுத்தோதல் அப்படின்னா நீங்க தர்மம் செய்வதும் அறம் தர்மம் செய்யும்படியாக வாயினால சொல்வதும் அறம் மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப ஏதோ விரும்புறாரு பாவம் இருக்குன்னு போது கூடுங்க யார நம்ம சொந்த சாப்பிட்டாங்க நல்லவர் பார்த்தா நல்லவரா இருக்கு கொஞ்சம் கூடுங்க அப்படி வாயினால சொல்லு அந்த வாயினால பிறரை கொடுங்கள் என்று சொல்வது கூட வாயினால் செய்கின்ற அறம் தான் அதுவும் செய்யலாம் இவையெல்லாம் வாயினால் செய்வது என்று சொல்லுங்க இனி உடம்பினால் செய்வது உடம்பினால் உடம்பினால் செய்கின்ற அறங்கள் ஈசன் அருச்சனை அரிச்சனை அது என்ன போற்றி உரைத்தல் என்று கேட்டா இப்ப நீங்க சிவராணத்தில் இருக்குது ஈசன் அடி போற்று எந்த அடி போற்றி தேசன் அடி போட்டு சிவன் சேவடி போட்டி என்று சொல்வது இருக்குதே அதெல்லாம் அர்ச்சனை அருமையாக பெரிய பிராணத்தில் விளக்கம் தந்தார் பெருமாள் அரிசனை பாட்டே ஆகும் என்ன சிவாச்சாரியாரை கொண்டு மந்திரங்கள் சொல்வதுதான் அர்ச்சனை வேண்டாம் அருமையான திருமுறைகளை திறந்து பாடுபா அது அர்ச்சனை என்று சொல்வார் பாட்டே ஆகும் அதனால் மண்மியில் சொத்தமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் அருமையான வாழ்வையான ஒரு ஒரு பொடி வைத்தார் சேர்க்கிறார் சொத்தமிழ் பாடுகின்றார் நல்ல தமிழ்ல பாடப்பான் இங்கே சாமிக்கு வடமொழி தெரியாதுடா அதனால சொன்னார் மக்குப்பயல தூமரை பாடும் அருமையா வேதங்களை எல்லாம் சொல்லுவதற்கு தகுதி வேதத்துக்கு பொருள் அழிச்சி செய்து வருவது வேதத்துக்கு பொருள் அருள் செய்த படலாம் என்று நம்முடைய பின்னால் படிக்க போறோம் ஆகவே நல்ல வடமொழி எல்லாம் தெரிந்தவருதான் ஆனாலும் கேட்டார் சொத்துமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் அந்த அடைமொழி ரொம்ப அருமையான அரைமொழி வேண்டுமென்றே வைத்தது நல்ல வாயினால தோத்திரங்களை தோத்திரங்களை பாடுதல் என்று சொன்னது அடுத்தது வளம் கோயில் வளம் செய்கை கோயில் வளம் செய்வது அது ரொம்ப அருமை ஆக்கையால் பயன் எண் அறன் கோயில் வளம் வந்து பூ கை கொண்டாரன் பொன்னடி போட்டிலாக்கை அப்பசாமி நல்ல திருக்கோயில வளம் வரணும் இப்ப இங்க அருமையா மலை இருக்குது இந்த மலையை வளம் வருவது நான் ரொம்ப புண்ணியம் கிடைக்கல சென்ற முறைதான் இந்த புண்ணியம் கிடைச்சது நம்ம கலைமணியோடு கூட அருமையா காலையில ஒரு முறை மாலையில ஒருமுறை அப்புறம் கேட்டா நம்ம செயல தினமும் செஞ்சிட்டு இருக்காராம் இந்த மலை வளம் செய்வது இருக்குதே அது ஒன்னும் அவ்வளவு கடினம் இல்ல ஒரு பத்து மணித்துல வந்துடலாம் ஒண்ணும் பெரிய காரியம் இல்லப் திருவிழா மெதுவாதான் இது சும்மா அப்படியே பாத்துட்டே வந்துங்களா அப்படின்னு வந்துரும் அது இல்லாமல் இங்க தொடங்கணும் மேல மலையில முருகன் கிட்ட உலக ஞாயிறு கடற்கண்டா ஓவர இமைக்கும் சேன் விளங்கொளி என்று அப்படியே அறங்கி அப்படியே மெதுவா சொல்லிட்டு மீண்டும் அப்படி ஒரு நாள் செய்யணும் திருவுருகாற்றபடி அப்படியே பாராயணமா மெதுவா நிறுத்தி சொல்லிட்டு அப்படி வளம் வந்து போ கங்கர்கள் இன்பா அப்படி சொல்லிட்டு அப்படி போ அப்படி வருங்குல்ணக்கம் அடிய இதெல்லாம் உடம்பா செய்கின்ற அவை என்று சொன்னது நிறுத்துறை பதிபல போய்ப்பனிதல் அதுதான் தலையாத்திரை இந்த தர வந்து சோழ நாட்டுல எல்லா தலங்களும் பாண்டி நாட்டுக்கு போகணும் பாண்டி நாட்டு திருத்தலங்கள் பதினான்கு இத போகணும் சொல்லும் போது ஐயா மாதிரி இருக்கவங்க கூட வரையின்னு சொன்ன பெரு உதவி இருந்து போய் அருமையா நல்ல பதினான்கு இடங்களையும் பாக்குறது இப்படி தலையாத்திரை பண்ணுவது இருக்குது அது உடம்பினால் செய்வது அப்ப சொன்னது இப்ப அது அல்ல இப்ப நம்ம பேருந்து ட்ரெயின்ல போயிடுறோம் உடம்புல ஏடி உட்கார அன்பு இறங்குறதுதான் என்று கருதி சொன்ன காலம் தலை யாத்திரை செய்யும் இப்படி அதனால பாதிப்பால போய் பனிதல் பணி நிறைவேற்றல் பணினா அறிவருக்கு செய்கின்ற தொண்டு இருக்குதே அதை நிறைவேற்றி தர்றது துருக்குறிப்பு தொண்டர் போல பணி நிறைவேற்றும் திருத்தன் முடி நரியாரி தீர்த்த யாத்திரை போய் மெய்வருத்த முற ஆடல் கொஞ்சம் மாமியா கேக்குறாங்க சொல்றது யாரு கௌதமர் என்ன கேக்கட்டாங்க என்னமோ உடம்பை செய்ய வேண்டிய தவம் என்னங்கன்னு கேட்டார் அது மனத்தால் செய்கின்ற தவம் முடியால் செய்கின்ற தவம் உடம்பால் செய்கின்ற தவம் பிரித்து கொண்டு இப்ப உடம்பால் செய்கின்ற தவத்தை சொல்ற அதுல நல்ல நதிகள் நல்ல கடலுக்கு சென்று நீராடுதல் இருக்குதே அது ஒரு பெரிய அருமையான செய்வது முடியால் செய்வது உடம்பால் செய்வது என்று பிரித்து ரொம்ப அருமையா சொன்ன அப்ப சொன்ன அதுல என்ன சொல்லுகிறார் இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமான நீங்க மாணவர்கள் கூட கேள்வி பதில் சொல்லி தந்துட்டு ரொம்ப முக்கியமா பார்த்தா இந்த நதிகள் நீராடுவது ரொம்ப முக்கியம் அதை விட கடல்ல நீராடுவது ரொம்ப புண்ணியம் அப்படிங்களா தலைப்பெண்ண எழுகடல் அழைத்த படலாம் அதுக்காக சொன்னேன் அந்த மாவு தச்சுது என்னன்னு கடல்ல நீராடுனா ரொம்ப நல்லது ஆமா எவ்வளவு அருமையாடுது உடனே ஒருத்தன் கேட்டான் முன்னுதாரணம் உண்டுங்களா தமிழர்கள் போய் கடலில் நீர் ஆடுவதா இது இடையில இருக்கூத்த நான் கேட்டான் நம்ம பண்ண தீது நீங்க கடலாடியும் மாசு போக புனல் படிந்தும் பட்டினப்பாலை பத்து பாட்டுல ஒண்ணும் பட்டினப்பாளையில இருக்குது தீது நீங்க கடலாடியும் தமிழனுடைய நம்பிக்கை தீவனைகள் மற்ற வெற்றையெல்லாம் செய்திருந்தால் அது கடல் நீராடுகின்ற பொழுது அது எப்படி போய்டும்னு கேட்டான் மனதுல பாவனை தான் பெருமானே என்னமோ தவறு செய்துட்டேன் நான் இன்னும் தவறு செய்ய மாட்டேன் ஏதோ இந்த வேதாரண்யத்துல நீராடுகிறேன் கடல் நீராடுகிறேன் இன்னையிலிருந்து பெருமானே இந்த தவறு நான் நீங்கணும் என்று பணிவோடு விண்ணப்பித்தால் பெருமான் மன்னிக்கிறான் மன்னிக்கிறான் அதான் தீவி நீங்க கடலாடியும் என்று பட்னபாளிலே இருக்கு அப்புறம் இந்த குளத்துல கிடத்துல குளிச்சா சரியா வருங்கிறது சிலப்பு யாரத்துல இருக்குது சோமகுண்டம் சூரியகுண்டம் தரைமூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதார் கணவரோட தாமின் ஒருவர் உலகத்து தையலார் போகம் கை பூமியினும் பொய்பிறப்பர் இந்த கடல் நீராடல் நதி நீராடல் இவையெல்லாம் புண்ணியம் என்ற ஒன்றை இந்த தமிழகம் மிக ஒத்துக்கொண்டிருக்கிறது இட யாராவது திணிக்கல திணிக்கலாம் ஆகவே இவையெல்லாம் சொன்ன சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு பெரு விருப்பம்னா கடல் நீராடணும்னு விருப்பம் என்ன செய்யறது மாப்பிள்ள சொல்லப்படாது மரியாதையும் மாப்பிள பொதுவா மாப்பிள்ள மாமியார் பேசுவாங்களான்னு பேச மாட்டாங்க அதனால செய்யறது மக இப்படி ஏன் சாயந்தரம் சரி சரி போயிட்டு வாங்க சொல்லிட்டா சொல்லு உட்கார்ந்தாங்க கொஞ்சம் கவலையா உட்கார்ந்தாங்க தராதை பிராட்டி அப்படி வந்துட்டு என்னமா என்னமா என்ன உட்கார்ந்து ஒண்ணும் இல்லம்மா இல்லம்மா என்னமா ஒரு மாதிரி இருக்கீங்களே ஒண்ணும் இல்லம்மா இல்லம்மா சொல்லுங்கண்ண ஒண்ணும் இல்லப்பா இந்த கடல் நீராணும்னு ரொம்ப நாளா ஞாபகம் அது இந்த முனிவர் வந்தார் அதை கூட சொல்லிட்டு போனார் அது கொஞ்சம் அண்ணா தேர்தல் அப்படியாம்மா அவன் சொல்லிட்டார் வருந்தி என்று முதல்ல சொல்றார் பிறகுதான் அந்த பாப்பா ஒண்ணான் எங்க கணவன்ட் ஏன் வருந்தன இந்த கடத்துக்கு இப்போயெல்லாம் கடல் நீர் ஆடணுமாங்கிற அப்படிதான் இல்ல எண்ணம் வருது கடல் நீர் ஆடணுங்கிறாங்க அவங்க வந்து அப்படியா நம்ம விட்டு கடல் நீர் ஆனா அவங்க என்ன நினைச்சுட்டாங்க இப்ப சரி இப்ப மதுரையில் இருக்கிறாங்க ராமேஸ்வரம் போய் கடல் நீர் ஆடுறது கன்னியாகுமரி போய் கடல் நீர் ஆடுறதுன்னு சொன்னா அப்ப அந்த அம்மா வந்து தண்ணி விட்டு பிரிஞ்சல்ல போய் கடல் நீர் ஆடணும் ஆகவே நம்ம நம்மை விட்டு அம்மா கொஞ்ச நாள் பிரிந்திருந்து கடல்லாம் ஆரும்போது யார் கூட போகுத என்பது பற்றிய கொஞ்சம் சிந்தனை வந்து பெருமாண்டம் பெருமாண்டம் சென்று என்னன்னு கேட்டார் ஒண்ணும் அம்மா வந்து அப்படின்னா என்ன அம்மா வந்து அம்மா வந்து கடல்ல நீரா நினைக்கிறாங்க என்ன பிரமாதம் மாப்பிள்ள அப்படிலாம் இருக்குற யாருக்காவது யாருக்காவது வாழ்த்தனா திருமணத்துல சொக்கநாதர் மாதிரி மணமகன் வாய்க்கு வாழ்த்துங்க தொண்ணூறு மாப்பிள்ளை என்னன்னு கூடுமான வரைக்கும் மாமா மாமியார்ட்ட கக்கரை தான் பாப்பான் சோந்தர பெருமான் தான் மாமன் மாமியாருக்கு உதவு வந்த மாப்பிளம் தங்கமான மாப்பி பாரு மாமியாவுக்கு ராமேஸ்வரத்தில் டிக்கெட் எடுத்து கடிலா எடுக்கணும் அதை எடுத்து போட்டோம் மாமி போய் அருமையா கடல் நீராட்ட அதெல்லாம் மற்ற மாப்பிள்ள செய்வா இந்த மாப்பிள்ளை என்ன செய்வார் மாமியடத்துக்கு கடலை கொண்டாட மற்ற மாப்பி எல்லாம் ஏழு கடலையும் தனுஷ்கோடி கன்னியாமரி கடல் அப்புறம் இங்க வந்து சென்னை கடல் பழைய கோடிக்கரை அந்த கடல் எல்லாம் உண்டாந்திர உடனே என்ன செய்த பெரிய மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி உடனே பெருமகிழ்ச்சி மாப்பிள்ள சொன்னாங்களா மாப்பிள்ள சொன்னாங்களா கவலையே படம் மாப்பிள்ளை அழைச்சாங்க மதுரையிலேயே என்னமோ நான் கொடுத்து வச்சுவேன் ஒரு கண்ணுல கல்ல தண்ணி வந்து மகிழ்ச்சி ரொம்ப அருமையான மாப்பிள்ளையா சொன்னாங்களா ரொம்ப போன கல்ல ஒரு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க ரெண்டு கொடுத்து வைக்கல என கொடுத்து வைக்கல என கொடுத்து என்றெல்லாம் நினைத்திருக்க கூடும் இயல்பு தானே பெண்மை தானே தாயுள்ள அப்படி சரி உடனே என்னென்ன ஏழு கடவுள் இப்போ வரணும் இல்லை நான் முதல்ல நினைச்சது ஒன்று நான் சொல்லிடுறேன் அதை பற்றி இப்போ நான் நினைப்பது ஒன்று மன்னிக்கணும் இன்னொரு படலத்தையும் சேர்த்து பேசிடணும்னு நினச்சேன் ஏன் அப்படி கேட்டீங்கன்னா கடல் அழைச்சிட்டு ஒரு மாதமெல்லாம் உட்காந்துருக்கேன்ட்டுருக்கு அதனால் கடல் அழைச்சா உடனே குளிக்க வச்சுடலான்னு நினச்சேன் ஆனால் கீழே ரெண்டு முழக்கங்கள் நல்லவா இருக்குது பாருங்க அது நல்லா நல்ல காரியம் நடக்கணும் நல்ல புனிதமாக வாழ்க அது என்ன ஒரு பெரிய ஏற்பாடுன்னா கொஞ்சம் அந்த புரட்சி இருந்தால் கூட செய்ய முடியல அது வாரியார் ஒருவர் தான் வாரியார் என்னும் வாரியார் காண்கள் அது எவ்வளோ ஒலி இருந்தாலும் அந்த ஒலி அவர்கள் மேலே செலுத்த முடியும் எங்களுக்கு ஏதே ஒரு சிறு ஒலி எங்கேயாவது இருந்தால் கூட அவர் கவனம் போக மாட்டேங்குது என்ன பண்ணுறேன் நாங்கள் அப்படியா அவர் அம்பலத்தில் ஆனவர் தான் இதான் நாங்கள் அறையில் ஆடியவர்கள் அவர்கள் அம்பலத்தில் ஆடியவர் அம்பலத்தில் ஆனதுனால அவருக்கு அழுவார் அப்படின்னு அவர் அல்ல எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அழுதா ஏன் அழுகுது ஏன் அழுது நெருக்கவேண்டும் அப்படியா சிவம் அதனால பாருங்க இப்பொழுது இந்த மாதிரி செய்தார் உடனே பெருமான் என்ன நினைத்தார் உடனே அழைக்கிறார் எப்படி என்பதை இப்ப சொல்றார் கடல் வருது தேவி திருமடி கேட்டு தென்னவராய் நிலம் புரக்கும் காவி திகள் மணிகண்டர் கடல் ஒன்றோ எழு கடலும் கூவி வர வளைத்தும் என உண்ணினார் ஒரு கடலில் குளிக்கிறதாவது நம்ம மாமி ஏழு கடலையும் குளிக்கிறேன் கடல் ஒன்றோ ஒரு கடல் மட்டுமோ அன்று ஏழு கடல் இந்த ஒன்றோங்கிறது என்னன்னு கேட்டா ஒன்று மட்டுமா ஒன்று மட்டுமா என்னும் பொருள் தரும் இது ஒரு அருமையான சொல்லு வழக்கு ஒன்று என்ன பொதுமையான வழக்குற இருக்குது பெருங்கிழமை என்று உணர்கிறது இல்லை பெரும் கிழமை என்று உணர் நமக்கு ஒரு உரிமையின்னு கருதுடா அப்படின்னா எது தெரியுமாரு நோதக்க நட்டார் செய்யின் அப்படின்னு சொன்னார் நோதக்க நட்டார் செய்யும் தனக்கு வேண்டிய நண்பர்கள் ஏதேனும் வருந்தபடியாக செய்துட்டா என்ன செய்யணும்னாரு என்ன செய்யணும்னாரு இல்லை ஒன்று எவ்வளோ அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சவது தள்ளு என்று பேதமி ஒன்றும் பேதமியு கருதுக அது கூட கருது வேணாம் ஏன்னா பேதமின்னு அந்த மாதிரி பேதமையானோட நீ நட்பு கொண்டாயினால உனக்கு ஒரு நட்பு கூட எடுக்கா இருக்கும் முற்றும் அது கூட கருது பெரு கிழமை என்று நம்மை தவிர இந்த மாதிரி தப்பு பண்ணி இருந்தா வேற ஒருத்தர் நாமிப்போம் மறப்போம் ஒன்றோ அன்று பெருங்கடமை என்று அந்த ஒன்றோங்கிறத இந்த ஒன்று எது கடல் ஒன்றோ ஒரு கடல் மட்டுமா இல்லை அந்த ஏழு கடலையும் கூவி அதுதான் <much> <much> <much>